வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபதாவது செய்தி சேவை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தராக என் குமார் நியமனம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவு பிறப்பித்துள்ளார் டெங்கு பன்றிக் காய்ச்சல்களை அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்த அறிக்கையை வரும் இருபதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை முதன்மை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு பிறப்பித்துள்ளது செஞ்சிலிருந்து கோயம்பேடு வழியாக விமான நிலையம் வரையும் தேனாம்பேட்டை டி முதல் விமான நிலையம் வரையும் மெட்ரோ இயக்கப்படுகிறது தேனாம்பேட்டை மெட்ரோ நிலையத்தில் இரண்டாவது சுரங்கப்பாதை தயார் நிலையில் உள்ளது தந்தை பெரியாரின் பெயரை தவறாக பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டி அறிக்கை விடுத்துள்ளது வடகிழக்கே 220 இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது கஜா தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி எண் இல்லாமலே பொருளுக்கான தொகையையும் வரி வரித்தொகையும் பெற்றுக்கொண்டு பொருட்கள் விற்பனை செய்ததாக நெல்லை மாவட்டத்தில் ஜிஎஸ்டிக்காக வழக்கு பதிவாகியுள்ளது இந்திய செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக வித்தியாசமான ஒரு முயற்சியாக மணிப்பூர் மாநிலத்தில் தண்ணீரில் மிதக்கும் கைத்தறி குடிசைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் முக்கிய அரசியல் கட்சிகள் மனு தாக்கல் செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று ராணுவ தளவாட கொள்முதல் நடைமுறைப்படி முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது ரஃபேல் போர் விமானம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது வாரணாசியில் கங்கை நதியில் அமைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் திட்டமிட்டபடி ஜிஎஸ் மூன்று வரும் பதினான்காம் தேதி மாலை ஐந்து எட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தடையாக உள்ளது என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம் விதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் துப்பியவர் சுத்தம் செய்ய வேண்டும் என்று புனே நகராட்சி உத்தரவிட்டுள்ளது ஜிஎஸ்டி வரியால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை என்று ரகுராம் அருண்ஜேட்லி பதிலளித்துள்ளார் ஒரு நிமிடம் நித்தம் ஒரு முருங்கு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு சமையல் சமையல் போன்ற தரமான ஒளி கோப்புகளை செய்ய மடுத்து பார்வையிடுங்க வெளிநாட்டினருக்கு குடியுரிமை அளிக்கும் விவரத்தில் மிகுந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் எல்லை கடந்து அமெரிக்காவுக்குள் நுழைந்த இரண்டாயிரத்தி இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் காபூர் நகரில் தற்கொலை படை தாக்குதல் ஆறு பேரும் பலியாகியுள்ளனர் அர்ஜென்டினாவில் பனிரண்டு மணி நேரத்தில் பதினோரு பீட்ஸாக்கள் தயாரித்து கிண்ணுள்ளது ஏமன் நாட்டில் நடந்த வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் வணிகச் செய்திகள் ஒரு நாள் சிறப்பு விற்பனையில் இதுவரை சரக்கு மற்றும் சேவை வரையின் நடைமுறையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் இழப்பீடானது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ரூபாய் பதினோரா தொள்ளாயிரம் கோடியாக குறைந்துள்ளது ஒ என்ஜிசியின் எண்ணெய் வயல்களை தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை இரண்டு புள்ளி ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இதில் தென்னாப்பிரிக்கா சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார் ஐசிசி டி தரவரிசை பாகிஸ்தான் முதலிடம் இந்தியா இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது திரைச்செய்திகள் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவுள்ள படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவங்கப்பட உள்ளது சங்கர் இயக்கத்தில் டூ பாயிண்ட் ஜீரோ படம் இன்னும் இரண்டு வாரத்தில் திரைக்கு வர உள்ளது இந்தியன் இரண்டு படப்பிடிப்புக்காக அரங்குகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கலை இயக்குநர் முத்ராஜ் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்